சிவபுராணம் என்ற ஒன்றே இருக்கிறது அந்த சிவபெருமானை பற்றிய அந்த புராணங்களிலே அது என்ன ஆனால் நம்ம சிவபுராணம் இல்ல திருமுறையில் இருக்கிற சிவபுராணம் இல்லை அவங்க சொல்ற சிவபுராணத்தில் திருநீறு ருத்ராக்கம் சிவநாமம் பஞ்சாட்சம் பஞ்சாக்கரம் ஆகியவற்றினுடைய சிறப்பெல்லாம் சொல்லப்படுது அதுபோல முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் பற்றி சிறப்பெல்லாம் சொல்லப்படுது லிங்க புராணம்னு ஒன்று அது எது சொல்கிறது கேட்டால் சிவதீட்சை சிவவிரதம் பஞ்சாட்சரம் குரு சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வியப்பாக இருக்கிற ஒன்று நினைச்சேன் பவிஷ்ய புராணம்னா பின்னே வருகின்ற செய்தியை முன்னே சொல்லுவதான் பின்னே வருகின்ற செய்தியை முன்னே சொல்வதாங்க வரலாற்று நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே கூறியிருப்பதாக கருதப்படுகிறது ஜைன முகமதிய கிறிஸ்துவ சமயங்கள் பற்றியும் நம் நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆளுவது பற்றியும் அந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது பவிஷ்ய புராணம் ஆகவே எழுதப்பட்ட காலம் ரொம்ப முன்னே ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டால் பதினாலாம் நூற்றாண்டுக்கு பின்னால் நாம் வந்த முகம்மதி ஆட்சி அதுக்கு பிறகு வந்த பதினெட்டுக்கு பிறகு வந்த கிறிஸ்துவ ஆட்சி இது பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கோம் பவிஷ்ய புராணம் என்று அதெல்லாம் எடுத்து படித்தோம்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு என்ன நடந்திருக்கிறது பற்றியெல்லாம் தெரியக்கூடும் ாலேன் வராக புராணம் வைக்க வேண்டிய முறைகளை பற்றி இந்த மரண விழாவை எப்படி எந்த நேரத்தில் எப்படி வைக்கணும் வைக்கும் போதே அவ்வளவு தானே வைக்கிறதே கணக்கு தானே கணக்காக இதை விட இன்னொரு அருமை சொல்லாமல் கூடாது திலகவதி அம்மையார் திலக நம்ம பேசுறதில்லை அவங்களை பற்றி குறைவான செய்திகள் இருக்கு இதை பற்றி ஆனால் திருவதியை வீரற்றான அவர்கள் என்ன செய்தார்கள் பட்டியல் போடுறார் நம்முடைய சேக்கலார் பெருமாள் அந்த பட்டியலில் முதல் திருத்துண்டு என்ன செய்தார் திலகவதி காவல்தும் சோலைகளை வளர்த்தாராம் சோலைகளை வளர்ப்பது பெரிய அறங்களில் ஒன்று வெட்டி வெட்டி போடுறான்டி வெட்டி போறான் செடி வெட்டி போறானே நாட்டுக்கு செய்ய வேண்டிய நன்மையான தொண்டுகளில் சமுதாய தொண்டுகளில் ஒன்று காவல்தும் கூலம் தொட்டும் தளவுதிகாரமா குளம் வெட்டியிருக்காங்க அதுபோல நந்தனார் குளம் வெட்டியிருக்க ஒரு மூர்த்தி தண்டியடிகள் குளத்தை கூற அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவர் தண்டியர்கள் ரெண்டு கண்ணும் குருடு திருவாரூர் குளத்தை தூர் எடுத்து இருக்குது என்ன சார் நீங்க குருப்பார் எடுத்திருக்காரு என்ன செய்தாரா கரையில ஒரு கடியை நட்டுவிட்டாரு திரும்ப தள்ள வச்சுக்கிறது இந்த கைத்தை மெதுவாக பணியில இப்படி தூரத்தில் சமுதாய தொண்டு சமுதாய தொண்டுமே நம்முடைய அறிவொழி செய்யா தொண்டா இப்போவுடன் நாங்கள் சாயந்தரம் அந்த அறையில் பேசிட்டு வரும்போது சொன்னாங்க சுவாமியவர்கள் நல்ல அருமையான மருத்துவமனை இன்னொரு பக்கம் கல்வி அறிவு இன்னொரு பக்கம் ஆன்மீகம் இப்படி எல்லாத்துறையும்தான் சேர்த்து வர்றாங்க ஏன்னா மனிதனுக்கு வெளியே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேறீங்கிற மாதிரி திருமூலம் சொன்ன மாதிரி உடம்பு வளர்க்கணும்னு சொன்னால் ஒரு பக்கம் அறிவு வேண்டியிருக்கு ஒரு பக்கம் உடம்பு நல்லா இருக்க வேண்டியிருக்கு ஒரு பக்கம் ஆன்மீகம் வேண்டியிருக்கு இவை வழி செய்து கொண்டு வந்திருக்கிறோம் திலகதியும் குளம் தொட்டும் கடப்பாடு வழுவாது மேவினருக்கு விருந்தளித்தும் விருந்தளிப்பார விருந்தினருக்கு அழித்தல்ல இதெல்லாம் ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி பதினாறு வகை செஞ்சாங்களாம் யாரு தளபதியார் அவர் செய்ததுதான் தம்பியை கொண்டு வந்தது இங்க மீண்டும் சமயத்துக்கு அதனாலதான் சொல்றார் பாராட்டி சொல்றாரு எங்க அக்கா அல்ல நான் இல்லப்பா அப்படின்ட்டார் எம்மையாரில்லை யானும் உடைய நிலை எங்க அக்காந்தான் நான் எங்க இருக்கப்படுறேன் எம்மை யாரும் இது செய்ய வல்லரே எங்க அக்கா தவிர என்னென்ன கொண்டு வந்துட முடியுமா முடியாது அதனால அந்த அக்காவை யாரு தந்தா தெரியுமா அம்மை யார் என்று அரட்ட நிற்கு அம்மையாரை தந்தான் ஆரூர் ஐயனி திருவாரூர் பெருமான் எனக்கு தந்த அருட்கொடை எங்க அக்காவை கொடுத்து ஆகியோர் செய்த தொண்டில் காவலர்த்தும் சோலைகளை நட்டு வளர்ப்பதற்கிறதே அது சமுதாயத்தொன்று என்று ஏழாம் நூற்றாண்டில் தளபதியா நம்முடைய நாவுக்கரசுடைய தமக்கார் செய்த தோன்று இதெல்லாம் நமக்கு சொல்ல நாதியன் என்னமோ இவ்வளந்தால் புதுசாக நடியும் சோலை நடியும் இல்லைங்களா நாட்டை புதுக்குவோம் நாட்டை மறந்துடுவோம் இந்த பிரச்சாரம் பெருசாக இருக்குது செயற்பாடு முன்ன பின்ன இருந்தாலும் கூட பிரச்சாரம் பெருமாள்மா இருக்குது ஆனால் ஆகவே இந்த புராணத்தில் என்ன சொல்கிறதா மரம் வைக்க வேண்டிய முறைகளை கூட சொல்ல வராக புராணம்னு பேரான் இனி ஸ்கந்தபுராணம் அப்படின் ஸ்கந்தபுராணத்தில் பல பகுதி நம்ம கிடைக்கல ஆனால் அதில் சில சுவையான கதைகள் அறம்பொருள் இன்பத்தை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார்கள் மத்தயபிராணம்னு ஒன்று அதில் என்ன சொல்லலாம் நீத்தார் வழிபாடு பற்றி பேசலாம் நீத்தார் வழிபாடு நமக்கு வந்து இப்போ நீத்தார் வழிபாடுங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு தென்புலத்தார் என்று சொன்னாரு தென்புலத்தார் தெய்வம் விருந்து தான் என்றாங்கு ஐம்புலத்தார் தலை என்ற அடைய திருவள்ளுவர் தென்புலத்தாருக்கு எப்படி செய்ய வேண்டும் என்ன கடன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு பிராணத்தில் பாருங்க கூர்ம புராணம் என்று பேர் அதுல லிங்கம் எப்படி உற்பத்தி ஆயிட்டு லிங்க உற்பத்தி இந்த லிங்கம் சிவலிங்க திருமேனிதான் கிமுவிலேயே உலகமெல்லாம் பரவி இருந்தது நம்முடைய சிவன் என்ற ஒரு நூலில் இலங்கை அந்த ஒருவர் கந்தையான்னு நினைக்கிறேன் கந்தையா அருமையான நூல் ஒரு தொண்ணூறு பக்கத்தில் எழுதியிருக்கேன் எங்கெல்லாம் சிவலிங்கம் இருந்தன சிவலிங்கத்துக்கு என்னை ஊற்றுதல் அபிஷேகம் சைனாவில் நடந்திருக்கு உலகளாவிய அளவில் காலம் ஒரு காலம் என்பதை அருமையாக எழுதியிருக்க நல்ல ஆங்கில பேராசிரியர் மேற்கோடை கீழே காட்டி மேலே எழுதியிருக்காங்க தொண்ணூறு பக்கம் சிவன் என்று பெயர் சிவன் என்ற பெயர் ஒரு சிவன் என்று ஒரு பசும்புல் தரைக்கு பெயர் இருக்க பசும்புல் தரை இருக்க அதுக்கு சிவன் இந்த இடம் என்ன தெரியல சிவன் என்று சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் வழிபாடு அமைந்திருக்கிறது சிவன் அதான் சொல்லலாம் வேறு என்ன சொல்லுவது வாமன புராணம்னு ஒரு புராணம் அது என்ன சொல்லுகிறது ஒரு செய்தியை சொல்லுகிறது இல்ல இடத்துல இருப்பவர்களுக்கு எல்லாம் தெரியணும் நம்ம இல்ல இடத்துல இருக்கிறோம் ஞானிகளுக்கு பேச்சு இல்லை நமக்கு அது தொழு காப்பி மது கொண்டு சொல்லிட்டு அது சொன்னால் தப்பு கிடையாது சொன்னால் தப்பு கிடையாது இல்லத்துலேருந்து வளர்ந்தவங்க தான் யாரும் இல்லாதுங்க இந்த மாத இருக்கும்போது கணவனோடு கூட கூடாது தொகாப்பூப்பின் புறப்பாடு நாளும் நாட்களும் தொடர்பு கூடாது ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க திருமூல திருமந்திரத்திலேயே இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு திருமூல திருமந்திரத்துல இந்த மகப்பேறு ஆணாக எப்படி இருந்தால் இப்படி இருக்கும் எப்ப பெண்ணாக இருக்கும் ரெண்டு கட்ட ஆனா எப்படி பிறக்கும் செவடா பிறக்குமே ஊமையா பிறக்குமே எந்த வழியில் மூச்சு காட்டு வருகின்ற பொழுது அந்த நுகர்வு இருக்க வேண்டும் என்பது பற்றி எல்லாம் தெளிவாக நம்முடைய திருமூல திருமந்திரம் சொல்லுகிறது சொல்லுகிறது பன்னிரெண்டு திரு நம்ம பன்னிரெண்டு திருமுறையும் அழகாக படிச்சுட்டோம்னா ஏறத்தால் நமக்கு எல்லா செய்திகளுமே தெரியும் இல்லாமல் இல்லைங்களா அது சொல்லுகிறார் வீட்டு விளக்கா இருக்கும் பொழுது ரதி மன்மதளுடன் கூடியதால் பதியை இழக்க நேரிட்டது கணவனையே இழக்க நேரிட்டது என்ற ஒரு குறிப்பெல்லாம் இருக்கிறதா இப்படி எல்லாம் ஒரு அது வாமன புராணம்னு பேர் இப்படி சொல்கிறார்கள் இனி பிரம்மாண்ட புராணம்னு உண்ணும் பிரம்மாண்ட புராணம்னு கேட்டால் இந்த பிரம்மாவால் படைக்கப்பட்ட அந்த ஆண்டங்கள் இருக்கு அதில் தான் இந்த கேத்திரங்களுடைய தன்மை அதாவது மூர்த்தி தலம் தீர்த்த முறையாக தரிசித்தோருக்கு சொல்லவே என்னென்ன தலங்கள் என்னென்ன சிறப்புடையன என்று தல சொல்லுகின்ற புராணம் அப்புறம் தான் விஷ்ணு புராணம் விஷ்ணு புராணத்தில் விஷ்ணு வந்து பிரகலாதன் மற்ற துருவன் இவங்க வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது என்று சொன்னார் பாகவத புராணம் அதுதான் கிருஷ்ணனுடைய திருவிளையாடல் எல்லாம் சொல்லுவது நாரதிய புராணம் இந்த நாரதிய புராணத்தில் நீத்தார் பெருமையை விளக்குவது இது உண்டு வந்து வழிபாட்டுக்குரிய மந்திரங்கள் என்ன என்றெல்லாம் சொல்லப்படுதான் அது எல்லாம் கருட புராணம்னு ஒன்று அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இறந்த பிறகு உயிர் என்ன ஆகிறது இறந்த பிறகு உயிரின் நிலை என்ன இதெல்லாம் இப்போ நீங்கள் விஞ்ஞானத்தில் போய் சொல்லி போகும்போது சொல்றோம் ஆனால் அவங்க வந்து இறந்த பிறகு உயிர் என்ன என்ன ஆகிறது உடல் அழிமையை தவிர உயிரழிவதில்லை இந்த உயிர் என்ன ஆகணும் தாம் செய்த வினைப்பயனுக்கீடாக இங்கே செல்லும் வரும் என்பதெல்லாம் நான் சொல்றேன் திருவள்ளுவர் சொல்றார் தீவினை வியாது பின் அடும் என்று சொன்ன ஒருவன் செய்த தீவனை இருக்குதே அது அழியாதான் அந்த உடம்பு என்ன பண்ணுமா கூடவே போமாது பின் சென்று அடும் செஞ்சு வந்தே தீரும் உயிரும் போகாது மக்கப்பை ரத்தம் வந்து கிடைக்கும் அதுதான் அதை அதாவது செஞ்ச தீவனிங்க சரிங்களா பள்ளியாக பிறந்தா அப்படின்னா பொத்துன்னு விடும் பாலில் காய்ச்சின பாலில் விடும் அதான் அது செஞ்ச தீவனிங்களா ஏன்னா ஏதா பா பள்ளியாக பிறந்துட்டா அப்படின்னாண்ணா மரமாக பிறந்தா அப்படின்னாரு போகிற வேலை அவரோட வருவாள் வெட்டிட்டு போவான் ஒரு கலையை வெட்டிட்டு போவான் கட்டிட்டு போவேன் இப்படி உயிர் புக்குடி புகும் என்று சொல்ல பின் சென்றாடும் என்று சொல்லுங்கள் அதுதான் சொல்கிறான் கும்பகரணம் சொல்கிறான் ஏடா நீ வந்து ச போர் போகாமல் தூங்குறியடா என்னாரு எழுப்புறான் சரி எழுந்திரிச்சான் எழுந்திரிச்ச உடனே வந்தான் என்னென்ன இது மாதிரி போடாப்பா ஆ அப்போ தூங்குனாள் எப்போ சீதையை அழைச்சிட்டு வந்தபோது தூங்குன நாள் இப்போ எழுந்திரிக்கிறான் அப்படிங்களா அதனால சம்பர் கவித்தை அல்லவா அதனால தூங்கி முடிச்சு என்ன என்னென்னப்பேன் அது மாதிரி பா பாட்டுருக்கணும் அப்படி இருக்கணும் தூங்கி முளிச்சோம் இருபது ரூபாய் போக மாட்டேன் இப்போ நாம் கூட பாருங்கள் ஏழு மணிக்கு தூங்கிட்டோம் அப்பா அந்த பக்கத்தில் இருந்தவங்க எழுந்திரிச்சி குளிச்சு குளிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று அப்படி கண்டு பார்த்துட்டு மணி ஏழாய்ட்டுங்களேன் பூஜையெல்லாம் பண்ணிட்டீங்களே என்ன நான் நாலு மணிக்கு எந்திரிச்சேன் கொஞ்சம் விழுப்பப்படாதுங்களா என்ன நல்லா ஆயிருந்த தூங்குறீங்க தூங்குவேன்னு விட்டுட்டேன் அதே சொல்லணும் விட்டுட்டேன் டிஃபன் சார் எல்லாம் ஆயிட்டு சார் ஆஃபீஸுக்கு புறப்பட்டுருக்கேன் அப்படி தான் எழுந்திரிப்பாங்க மணி ஏழாச்சுங்களா ஆயிட்டு தானே ஆனதோ வெஞ்சமும் அடாரா போர் வந்துட்டுதான் நமக்கு இலங்கைக்கும் அயோத்திக்கும் அடே அலையில் ஜானகி சுயரைனம் தவிர்த்தது இல்லையோ ஓ நீ வந்து அந்த அந்த ராமனுடைய மனைவி விடலையா அண்ணன் போனதோ எதுனாரு பையமும் வானமும் வளர்ந்த வான்புகள் போனதோ எங்க இலங்கைக்கு ராவனுக்கு ரொம்ப போர் அதெல்லாம் பூண்டு தாட்டுருக்கு அப்படின்னாரு பொன்றுங்காலம் புந்ததும்ான் இனிமே அறிவு காலம் தான் பூந்ததோன்னா இப்படி சொல்லிட்டு வா அண்ணா கூப்பிடுறான போனேன் என்ன மாறி வப்போ தான் சொன்ன அண்ணா வணக்கம்ண்ணா இது கடைசி பேசுகிற பேச்சு நான் பேச போகிறது இல்லை நீ அண்ணனாய் இருந்து கேட்க போகிறதில்லா என்னடா கண்ணு வென்றி வன்வாறுவன் என்று உரைக்கீலே அண்ணா நான் போகிறேன் மீண்டு வர மீண்டு வர வெிவன் வாருவன் என்று உரைக்கிறேன் அப்படி தெரிஞ்சும் போறீரா ஏன் போறேன் கேட்கிறியா நீ சொல்லி போகலன்ன நீ சொல்றதுங்கிறது புறம்பு விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது நீயா போன்னு சொல்றேன் இல்லை நான் செய்த விதி என் பின்னே இருந்து தீயாது பின் சென்று அடும் என்றானே திருவள்ளுவன் அதை காற்ற இடம் கம்பன் உந்த நின்றது போன என்னாகும் ஒரு தம்பி எதிர்கட்சியில் சார்ந்தான் ஒரு தம்பி உன் கட்சியில் இருந்து உயிர் விட்டான் இந்த இரண்டையும் தெரிந்த பிறகாவது அன்னியன் மனைவியை விற்று விட்டுப்பான் அது போதும் தான் ரெண்டு தம்பியினுடைய வரலாற்றினாலே ஒரு அண்ணன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் திறன்மணி நேக்க கூடாது பொன்ினால் புலன்கள் தோழியை நன்றனநாயக விடுதி நன்ற ரூ அப்புறமாவது அந்த அவ மனைவிய நமக்கு என்னத்துக்கு அண்ணா யார் மனைவியோ நமக்கு என்னத்துக்கு நீ தப்பு நல்ல இது வரைக்கும் தொடர்பில்லை வராது கொண்டு விட்டுறா இதுதான் கடைசியாக பேசணு இன்னும் ரெண்டு பாட்டு சொல்கிறான் ரொம்ப அருமையான பாட்டு வெள்ளித்திரையில் இறந்த பிறகு உயிரின் நிலை நரகம் என்பது என்ன சொர்க்கம் என்பது என்ன இதெல்லாம் சொல்றாரு திருவள்ளுவர் சமய கொள்கை அற்றவர் என்று சொன்ன இதை விட அடிமுட்டாள்தான உலகத்திலே கிடையாது சரிங்களா திருவள்ளுவர் சமய எந்த இடத்துல இருக்க முடியாது உண்ணாமை வேண்டும் உணர்வார் உண்ணாமை உயர்ந்தது உயிரிலை ஊன்னு அண்ணாத்தர் செய்யாது அலறு ஒரு திருக்குறள் சரிங்களா இந்த புலால் உண்டா என்ன தெரியும்னாரு இந்த உயிர் இந்த இறந்த பிறகு இந்த உயிரை நரகம் விழுங்கிடுமா அப்படியே பக்கு விழுங்கிடுமா அந்த விழுங்கிய நரகம் இவனை வந்து கீழே துப்பாதான் அப்படியே உள்ள வச்சு விட்டுருவாங்க அண்ணாத்தல் செய்ய செய்யாது அலறு இன்னொன்று அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் ஆறிருள்ங்கிறது என்ன ஒரே இருட்டறைய நரகம் பொண்ணு கருணா அதனால எனவே இறந்த பிறகு உயிரின் நிலை அது பல்வேறு நர நரகங்கள் விஷ்ணுக்குரிய சகசிரநாமம் இதெல்லாம் சொல்லுதான் கரு கருடபிராணத்துல பிரம்மபிராணம் என்பது ஒன்று அது என்ன சொல்லுது என்றால் சூரிய பூஜை எப்படி செய்யணும் சுபத்திரையினுடைய முற்பிறவு என்ன சிறு சில வாங்கி சொல்லுதான் பத்மம் புராணம்னு ஒன்று இந்த பத்ம புராணம்னா பத்மம்னா தாமரை இந்த உலகமானது தாமரை வடிவாக இருக்கிறது என்று சொல்லி அதில் இருக்கிற தீர்த்தங்கள் தலங்கள் பற்றியெல்லாம் சொல்லி ஒரு பெண்ணுன்னா எப்படி இருக்கணும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லி அனுமானுடைய சிவபக்தியை பற்றியெல்லாம் பேசுதான் அக்னி புராணம்னு ஒன்று அது வந்து அக்னி பகவான் வந்து வசிஷ்ட முனி மகாமுனிக்கு கூறியது சரிங்களா அதில் ஆலயம் எப்படி அமைக்கிறது எப்படி பல குடமுழுக்கு விழா செய்வது என்பதை மாறியதால் ஏற்பட்டம் என்பதா அத்வைதத்தை பற்றி சொல்றோம் அத்வைத நான் பிரம்ம பிரமே உலகமாயிற்று என்பது போன்ற கருத்து இப்படியாக இருக்கிற பதினெட்டு புராணங்கள் படமொழியில் உள்ளன என்றும் அந்த புராணங்களை பற்றி நாம் நினைக்கிறோம் இது வரைக்கும் நான் சொன்னது என்னன்னு கேட்ட திருவிழையாள் புராண வரலாறு இல்லை புராண வரலாறு சொன்னேன் இல்லை இனி திருவிழா புராண வரலாறு மிக சுருக்கமாக நாம் நினைத்து பார்க்கலாம் இல்லைங்களா புராண வரலாறு அப்புறம் புராணம்னால் எப்படி இருக்கணுங்கிற இலக்கணம்லாம் சொல்லப்பட்டிருக்கணும் ஒரு புராணம்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் இந்த அண்டங்களுடைய தோற்றம் சொல்லணும் அதனால நமக்கு கந்த புராணத்தில் கந்தபிராணத்தில் வருகின்ற பொழுது சூரபத்மனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அண்டகோஷ படகுன்னு ஒன்று பக்கா புராணமாக இருந்து பண்ணுன்னு நினைச்சார் அதுக்காக பண்ணு ஆனால் அதுக்கு விதிவிலக்காக பெரிய பிராணம் இருக்குன்னு பெரிய பிராணம் அண்டத்தை பற்றியெல்லாம் சொல்ல நீங்கள் சொல்லியிருக்க அறுபத்தி மூணு வரலாறுன்னு ஆனாலும் வட முடியல ஒரு பகுதியில் அந்த ஒரு அண்டங்களை பற்றி செய்து இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நீண்ட போர் முறைகள் இவையெல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்று இலக்கணம் நம்ம பெரிய நம்ம திருவாசகத்தில் அண்டங்களை பற்றி ஒரு பேச்சு இருக்குது திருவண்ட பகுதியின் பேர் திருவண்ட பகுதியே பேர் இந்த அண்டங்கள் எல்லாம் உண்டையாக இருக்கின்றன என்று இப்போ சொல்றமே முனிவாசர் சொன்னார் எப்போ ரெண்டாம் நூற்றில இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கணும் முனிவாசுகரே அது ரெண்டாம் நூற்றாண்டாயினும் ஒன்பதாம் நூற்றாண்டினும் சரி ஆகவே நமக்கு ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னே இந்த அண்டங்கள் உண்டையாக இருக்குன்னு சொன்ன திருவாசம் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன எத்தனையோ அண்டங்கள் இருக்குங்க நீங்கள் ஒன்னாபி மண்டலத்தை அந்த அண்டங்களை கண்டுபிடிச்சிட்டு வரோம் ஆனால் கண்டுபிடிக்கின்ற அவை சொல்கிறோம் அவரை பற்றி சொன்னது திருவண்ட பகுதியினே திருவாசத்தில் இருக்கு சிவம் அது போட்டோம் இப்படியெல்லாம் இருக்கிற ஒன்று இப்பொழுது நாம் மீண்டும் எங்கே இருக்கிறோம் பிராண வரலாறு எங்கே தொடங்குறதுன்னா கைலையில் தான் தொடங்குகிறது இப்போ கைலையில் இருக்கின்ற நாம் இப்பொழுது பக்கத்தில் இருக்கிற மானச சரோபர்ன்னு சொல்கிறனே இப்போ கைலேக்கு போகிறவங்க ரெண்டு விதமான வளம் வர்றாங்க நீங்கள் கேள்விப்பட்டிங்கன்னா தெரியும் ஒன்னு கைலை மலையே வளம் வரணும் அது ஒரு மூணு நாலு நாள் ஆகும் நாள் குளிர்னாலும் உண்டு வளம் வருவதூட நீராடுவர்களும் உண்டு நீராடுவது ரொம்ப கடிதம் விரைச்சுடும் விரைச்சுடுவோம் ஏன்னா அவ்வளவு தண்ணி நாங்க கேதாரத்திலேயே பல்லு வளர்க்கல ஆமா மறுநாள் கால எழுந்திரிச்சா சரிங்களா அது வந்து இப்படி வச்சு இப்படி இதுன்னு தண்ணி இப்படி இப்படி இருக்குது என்ன நீங்கள் பல்லு போகுது ஒன்றும் போகல இல்லைம்மா ஒரே ஒரு பக்கெட் தண்ணி ஒருத்தர்கிட்ட வாங்கணும் ஏழு ரூபா இல்லைங்களா ஏழு ரூபா ஒரு பக்கெட் தண்ணி அது வாங்கணும்னு தெரியல ஆரணும்னு தெரியல ஆரி போச்சு அதில் என்ன இது பல்லுக்கெல்லாம் ஒன்றும் போகிறதில்ல சரதா சார் போதும் எல்லாம் பொப்பளிச்சுட்டா போதும் அவ்வளோதான் இறங்குனா போதும்னு போச்சு கௌரி குண்டை வந்த பிறகு தான் அங்கே நடுக்குமெலாம் நின்றுது அப்படி எது கேதாரமே அப்படி இருக்குமானா மானசுரோவர் எப்படி இருக்கும் ஆனால் மனசோல் குளிச்சிட்டு இருந்தவங்க இருக்கிறாங்க ஈரோட்டில் இருக்கிறாங்க எல்லாம் நமக்கு வெளில வேண்டி வரும் நல்ல ஈரோட்டில் ஒரு அமைப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து சிவ பூஜை எடுத்துக்கிட்டவங்க நல்ல தேவார தெரிஞ்சவங்க சித்தாந்தம் படித்தவங்க அப்படி ஒரு அமைப்பு அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொஞ்சம் இந்த மாதிரி சாதாரண ஆள்லாம் போய் பேசணும்னு வச்சுங்க சரியாக பேசுகிறேன்னா கவர் வச்சு கொடுத்து போயிட்டு வாங்குருவாங்க இல்லை அப்படி வரணும் சொற்பொழிவுன்னா அது மாதிரி வரணும் கண்டதான் பேசுகிற ஒருத்தர் சிவர் போய் பேசியிருக்கார் நல்லா நான் என் நண்பர் தான் சொல்ல மாட்டேன் பேர் சொல்ல மாட்டேன் திருவாசகம் பேசுகிறேன் ஐயா திருவாசகம் பேசுகிறார் அங்காங்க சில தத்துவ கருத்துக்களை சொல்வார்னு வரவேற்பில் சொல்லி முடிச்சு விட்டான் இவர் நடுங்கி போய் எனக்கு திருவாசகம் தான் தெரியும்ப்பா தத்துவம் ஒன்றும் எல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னார் அப்படிங்களா சரி ஒரு அரை பேசுங்க நீங்கள் போயிவிடுங்க வந்தது வாங்கி பையன் பையல போட்டுவிங்க எடுத்துகிட்டு அப்படி சிவசிவர் அது போட்டா அது மாதிரி இங்கே புராண வரலாறு வரும்போது அந்த மான சரோவரர் அதைத்தான் என்ன சொல்றான்னு கேட்டா அங்கதான் நம்முடைய இவர் கூட அப்பரடிகள் நீரில் மூழ்கி திருவையாற்றுக்கு வந்திருக்கலாம்னு கருது ஏன்னா அப்பரடிகள் கைலிக்கு செல்லும் போது ஓரளவு சென்றார் முடியல தன் கைகளெல்லாம் பரவி சென்றார் மார்பில் நான் தவழ்ந்து சென்றார் பெருமான் தோன்றினார் யாருப்பா எங்க போற அப்படின்னு கேட்டார் கையில பெருமானு தரிசிக்க சிரிச்சர் ஒரு இந்த சிரிப்பு என்ன என இது மாதிரி மனுஷன்லாம் கையில போய் பார்க்க முடியுமாப்பா அப்படின்ட்டு மானூட பரப்ப மானுட பருமையோர் காண்பது எளிதூ ஏப்பா மனுஷன்லாம் போயிட முடியுமான்னார் இவர் அதுக்கு மேல ஆளும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டு அல்லால் மாடும் இவ்வுடல் கொண்டு மீளேன் இது அதுக்கு மேல இல்ல ஒன்னும் சுவாமி எனக்கு அந்த கையிலை பார்க்கணும் இல்ல இந்த உடம்பு இங்க போய்ட்டும் சேர்ந்து போயிட்டு வாடிப்பான் இப்படியாடா கண்ணு சரிப்பா கிடக்குது கிடக்குது இன்னும் சில பணிகள்லாம் இருக்குது இன்னும் திருவிட்டு தேவாரம்லாம் நீ போய் பாடணும் இன்னும் சில திருமுறைகள் தாண்டகம் எல்லாம் பாடணும் அதனால மனசில் வச்சுக்கிட்டு வேணாம்ப்பா உன் நீர் வர சொல்றேன்னு என்ன சுவாமி இந்த குளத்தில் முழுகு நீ போய் திருவித்துல எழுந்திரிக்கலாம் அங்கே உனக்கு கைல காட்சி காற்றுண்டாக்கண்ணு சுவாமியே கைல நிச்சயம் இங்கே முழுகுச்சு அங்கே எந்திரிச்சு நம்மால் என்ன காப்பா இவர் தான் பார்த்தாராம நம்மாலும் சும்மா இருக்க அவரே பாடுகிறார் யார் அப்பரடிகளே பாடுகிறார் யாதும் சுவடுபடாமல் கையிலிருந்து கால் படலேன்னார் யாதும் சுவடுபடாமல் ஐயா அடைகின்ற போது காதல் மடப்பேடியோடும் களிற கண்டேன் கண்டேன் அவதிரு பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் வாக்கு ஜெய்குலார் வாக்கு மாதர் பேரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி அருமையான தேவையும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடைப்பிடியோடும் கழிவு வருவனு கண்டி அங்கே போனபடி இப்படி நின்னர் திருவிழா இருக்கு நின்று உடனே அந்த இப்படி இந்த கோவிலு கோயிலில் வளம் வர்ற மாதிரி வர்றாரான் வரும்போது திடீர்னு இவருக்கு என்ன வந்துட்டு கைலை காட்சியை வந்துட்டு பெரிய புராணத்தில் ரொம்ப அற்புதமாக இவர் அந்த வளம் வருகின்ற பொழுது கைலையினுடைய வர்ணனையெல்லாம் சொல்கிறார் அப்படியே ஒரு கணவருக்கு இப்படியே தோணிட்டான் பெருமானம் இல்லை பெருமாட்டி அல்ல நந்தியம் பெருமானம் அல்ல பெருமானி அப்படின்னு சொன்னாராம் சொல்லும் போது அப்போ சில யானை ஆண் யானையும் பெண் யானை வருதான் அதெல்லாம் சிவமும் சக்தியுமாக கண்டான் கோழி வருதான் ஆண் கோழி பெண் கோழி எல்லாம் ஆண்டவனும் அம்மையும் கண்டார் நாரை வருதான் ஆண் நாறை பெண்ணாரை எல்லாம் சிவமும் சக்தியுமாக கண்டார் அந்த பதியுமே படிக்கும் கண்டீன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அவரே படை ஆகவே அந்த மானசரோவர்தான் சொல்கிறார்கள் எனவே நாள் போய் வந்த இடத்துல ஒரு ஆயிரக்கால் மண்டபம் இப்ப கைலை அந்த மானசரோவர் நதி அண்மையிலே ஒரு ஆயிரக்கால் மண்டபம் நீங்க ஆயிரக்கால் மண்டபம் இருக்கிற கைலையில் ஆயிரக்கால் மண்டபம் சரி ஒரு முனிவர் உட்கார்ந்து இருக்க முனிவர் சூழ்ந்து கொண்டு போய் பல்லினா பீகச்செடிக்கான வரமாட்டாங்க எல்லாத்தையும் ஒரே ராணா தான் எங்கிட்ட இருப்பதெல்லாம் ஒரு ராணா மட்டும் தான் அப்படிங்கிறேன் அதுபோல் நானாக இன்னுமே எல்லாம் ஒரே ஒரு ராணா வச்சுட்டு வைப்போம் இவனுக்கு பிஹெச்சடியே அதனால பிஹெச்சடி சல்லிக்கு பதிக்க மாட்டேங்குது சல்லிக்கு பதிக்க மாட்டேங்குது மேட்டர் பார்க்குறதான் இப்போ இருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே டாக்டர் தான் துவாசாந்த பிறனின்னு சொல்லிட்டீங்க அந்த டிகிரி படிக்கும்போது விளக்கண்ணு போட்டதில் படிக்கணும் இதெல்லாம் தான் அன்பிட்ச் வரா வேற எழுதுறா இன்னொரு எண்ணூற்று பக்கம்லாம் சொல்லிடணும் கிடையாது அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் பார்க்குறீங்க வாக்கி அதெல்லாம் பார்க்காதீங்க சார் ராணா ராணாலாம் பார்க்குங்க இப்படி என்ன தான் பார்க்கறது உன் தலையெழுத்தை பார்க்குறதில்ல முன்சிபாலி சொல்லிட்டு கொண்டு போடுறா அப்படின்னு வேண்டிய சிவம் அது மாதிரி நீராடி நீரும் ஆடி அவர்கள் வந்து அந்த சோதனை வந்து பார்த்தாங்களாம் பார்த்து கேட்குறார்களாம் பெருமானி ரொம்ப நாளாக நீங்கள் பல செய்திகளுக்கு சொல்கிறீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு மறந்து போகுது அல்லது எங்களுக்கு அது மாறுபாடாக போயிடுது அதான் ஐயம் வேறு திரிவு வேறு சந்தேகம் வர்றது இந்த திரிவுங்கிறது ஒன்றை இன்னொன்றாக கருதுவது இப்படிலாம் போயிடுது இப்போ நான் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் ஆனால் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறேன் என்னப்பா நான் நல்ல மூர்த்தி அந்த மூர்த்தி இருக்கிற இடம் மிகச்சிறந்த இடமாகவும் இருக்கணும் அந்த மூர்த்தியும் இடமும் இருக்கிற இடத்துல அருமையான தீர்த்தம் நல்ல நீரில் இருக்கணும் இந்த மூன்றிலும் சிறந்த இடம் எது அப்படின்னு கேட்டால் வந்து வர சொல்லாத சொன்னால் மூர்த்தி தலம் தீர்த்தம் இப்ப பெருமான் எழுந்தபடி இருப்பது அவன் தங்கியிருக்கின்ற இடம் அங்கிருக்கிற நீர்நிலை இந்த மூன்று ஆணும் சிறந்தது எது அப்படின்னு சொல்லுங்க அவர் தாளங்கள் தங் தம்மில் மிக்குள்ளதாய் அந்த இடத்த வர மிகச் சிறந்தா இருக்கக்கூடாது அதான் சிறந்த ஒன்று பேர் பெறணும் அப்படி ஒன்று தகுதி சால் தீர்த்த குலங்கள் தம்மில் மிக்குள்ளதாய் அங்க இருக்கிற தீர்த்தத்துக்கு நிகர வேற எதிர்க்கட்ட தீர்த்தணும் நாளங்கள் எதுவும் எது நினைக்கணும் சார் வரப்பிரசாதி சார் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் அப்படி இருக்கும் இந்த மூன்றும் திறந்தது ஒரு இடத்தை எனக்கு சொல்லுக அப்படின்னு கேட்டாங்க அப்படி கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார் ஒரே ஒரு இடம் பாருக்குது அந்த இடம் திருவாலவாய் என்று சொல்லு திருவாலவாய் திருவாலவாய்ங்கிறது அந்த கோவில் பெயர் நல்ல வேலையை அன்னைக்கு பாடும்போது நம்முடைய அன்பர் அவர்கள் எப்படியோ வந்து மங்கையற்கரசி வளவர்கோவன் பாவை பாடினான் அப்படிங்களா அது எப்படியோ அல்லவா மங்கையற்கரசி வளவர்கோவன் பாவை நல்லா அருமையாக பண்ணு பொதுவாக மூர்த்திகள் பாடின மாதிரியே பண்ணு நம்ம புலவருக்கு புலவராய் அது நல்ல மூர்த்திகளுக்கு மூர்த்திகள் ஆகிடுது தொண்டருக்கு அவர் போன் பாவை வரிவளை கை மாட மாணி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கலல் ஊருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அரு அங்கோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் ரொம்ப ஏழாம் நூற்றாண்டுல ஞானசம்பந்தரோடு எல்லாரையொருளும் செல்லும் போது இதோ மதுரை மாநகர் வருகிறது இல்ல வந்த உடனே அது என்ன அதான் அந்த ஊர் எதிர்ப்பான்னு கேக்கிற அதுதான் சுவாமி ஆளவாய் அப்படின்னா ஆளவாய் ஞாபகம் வந்த உன்னே மங்கேற்கரசியாரும் குளச்சரியாருன்னு தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க இந்த பதிகத்துல மாறி மாறி பாடுகிறார் முதல் பாட்டு மங்கேற்கரசி அடுத்தது குளச்சரியார் அடுத்தது மங்கேற்கரசி அடுத்தது குளச்சரியார்